ஒன்று அறிவிக்கின்றார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை உண்டு என் சமுதாயத்திற்கு சோதனை அதாவது என் சமுதாய மக்களுக்கு செல்வம் பெருகி அவர்கள் சோதிக்கப்படுவர் என்று நபிசல்லாஹு அணிஹிசெல்லாம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் மூன்று மூன்று ஆறு இது ஹசன் சஹி என திருமதி இமாம் கூறுகிறார்கள்